प्रपन्न कृष्णाय பிரபிஜா தோத் வேற்றைக்கணாயீமே भगवान श्री தன்பானூத்தமீகர் ஞான கர்ம சந்நியாசத்தையும் ஞானிய பற்றியும் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணி இருக்கிறார் மனசில் பதியணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் தத் புத்தையாக ததாத்மான தன்னிஷ்டாக தற்பாராயணாக ஞான அதையே குறிக்கோளாக கொண்டு அதிலேயே நிலைத்திருந்து அதை பற்றி அறிந்து அதை தன் கொண்டு அந்த அறிவினால் எல்லா விதமான பாபங்களையும் அஜானம் முதலான எல்லா பாபங்களையும் அடியோடு நீக்கிக் கொண்டவர்கள் மறுபடியும் ஷரீர புத்தியையோ அந்த தன்னை இணைத்து கொள்வதையோ அவர்கள் செய்வதில்லை அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிறதான் விஷயம் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் தற்பாயணாக தற்பாயணாகனா வாழ்க்கையின் குறிக்கோள் தன்னை முழுமையான பரப்பொருளாக உணர்வதே ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கிறது என்னை முழுமையானவனாக நான் உணர வேண்டும் முழுமை என்பது நிறைவு என்பது புறத்திலிருந்து வராது பொருளோ உறவுகளோ சூழ்நிலைகளோ பதவிகளோ எதுவும் எனக்கு உண்மையான நிறைவை தர முடியாது உண்மையில் நானே நிறைவாக இருக்கிறேன் என்று கேள்விப்பட்டு அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டிருப்பவர்களைத்தான் தற்பாராயணாக தத்து என்றால் அது அது என்றால் என்ன நான் முழுமையானவன் என்கின்ற உண்மையை பாராயணாக அதுவே மேலான குறிக்கோளாக கொண்டிருக்கிறது வாழ்க்கையை நடத்துறது ஏதோ இந்த உடம்பில் உயிர் வாழணுங்கிறதுக்காக வேண்டி உணவை உண்டு உடையை உடுத்திக்கொண்டு அவர்கள் இருப்பார்களே தவிர அவர்களுடைய உண்மையான லட்சியம் பொருளீட்டுவதோ உறவுகளை வளர்ப்பதோ உறவுகளை வெறுப்பதோ விரும்புவதோ அதெல்லாம் கிடையாது சூழ்நிலைகளை விரும்புவதோ வெறுப்பதோ எந்த பதவியையோ புகழையோ எதிர்நோக்குவதோ கிடையாது அவர்களுக்கு ஒரே குறிக்கோள் தன்னை முழுமையான நிறைவானவனாக உணர்றது எல்லாரையும் குறைவில்லாத நிறைவானவர்களாகவே தெரிஞ்சுக்கிறது யார்கிட்டையும் எந்த குறையிலையும் முக்கியத்துவம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள் அதை சாஸ்திரம்தான் அந்த மாதிரி குறிக்கோள் இருக்குங்கிறத உபதேசம் பண்ணுகிறது யுக்தி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையவர்கள் அர்த்தம் சாஸ்திர வாக்கியத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையவர்கள் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுகிறார்கள்னா தன்னிஷ்டாக இந்த இடத்துல தன்னிஷ்டாகங்கிறத சிரவணம் பண்ணுகிறவர்கள் குருக்கிட்ட போய் அந்த உண்மையை விடாமல் உபனிஷத்துக்கள் மற்ற சாஸ்திரங்கள் மூலம் அந்த உண்மையை தத்துவத்தை ஆழ்ந்து தெரிந்து கொள்வது தத் புத்தையாகனு சொன்னால் மனநம்னு சொல்லலாம் யுக்தி பூர்வமாக அந்த கருத்துக்களை எல்லாம் ஆழமான மனசில் சிந்திக்கிறது அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு புரியணும் அது அனுபவத்துக்கு எப்படி உண்மைதானா அப்படின்னு சந்தேகங்களை போக்கிக்கிறது தது ஆத்மானகான்னு சொன்னால் இங்கே அறிபவன் வேறு அறியப்படு பொருள் அறிவதற்கான கருவிங்கிற வேற்றுமையே இல்லை அதுவே நான் நானே அதுங்கிறத உணர்வு தான் தது ஆத்மானகா அதன் மயமாக அதான் நிதித்தியாசனத்தை குறிக்கிறது ஆத்ம தியானம் பண்ணி அந்த முழுமையான பொருளே நான் அப்படின்னு ஆள் மனசில் பதிய வைத்து கொண்டவர்கள் அதனால் என்னாச்சு நான் ஞான நிர்தூத கல்மஷாக இந்த ஞான பலத்தினால அது இன்டர்னலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா அது தன்மயமாக உள் அவர்கள் எல்லா கல்மஷங்கள் கல்மஷங்கள்னு சொன்னால் அறியாமை சந்தேகம் விபரீதம் விருப்பு வெறுப்பு புண்ணிய பாபங்கள் அதனால் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள்னு அர்த்தம் இந்த மெய்யறிவால் அனைத்தையும் நீக்கியவர்கள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்குன்றார் திருவள்ளுவர் இந்த மருளெல்லாம் நீங்கி போயிடும் அதுக்கு காரணம் இருள் அறியாமையங்கிறது தான் ஆ ஞானத்தினால் மெய்யறிவினால் அனைத்து மாசுகளும் அறவே நீங்க பெற்றவர்கள் அப்புனராவர்த்தி புனராவர்த்தினா மறுபடியும் பறக்கிறது சரீரம் எடுக்கிறது அப்புனராவர்த்தினா மறுபடியும் உடல் எடுக்காமல் இருக்கிறது மறுபிரிவு இல்லாமல் இருக்கிறது நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு தன்னுடைய தன்னுணர்வுக்கு முக்கியத்துவம் தருதில்லை தன்னுணர்வு ஒரு மாயத்தோற்றம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மனதிலேயோ உடல்லையோ அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற உலகப் பொருள்கள் உறவுகளிலேயோ சிறிதளவும் அவர்கள் இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி ஆண் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழிங்கிறார் தாய்மானவர் அதாவது இந்த இறப்பு பிறப்புங்கிறது மறப்பு நினைப்பு நிட்டர் அதாவது மெய்ப்பொருளை மறக்கிறது தான் இறப்பு மெய்ப்பொருளை உணர்றதான் பிறப்புன்னர் அப்படி அந்த அர்த்தத்தை நம்ம நன்றாக மனதில் வாங்கி இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை மீண்டும் தன்னுணர்வோடு இந்த இண்டிவிஜுவாலிட்டியை நினைக்கிறதில்லை தன்னுணர்வை உண்மை என்று கருதுவதில்லை அவர்கள் முற்றிலும் விடுபட்டவர்களாகி விடுகிறார்கள் அதுதான் இதனுடைய பொருள் அப்புனராவத்தி கச்சந்தி கச்சந்தின்னு சொன்னால் அடைகிறார்கள்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் தத் புத்தாத்மான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 அறிவோம்